ابو رضی அவர்கள் கூறுவார்கள் என எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நபி சொல்லாஹும் அலிஹிவசம் அவர்கள் என்று கூறுவார்கள் பொருள் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழிகாட்டுவானாக உங்கள் நிலையை சீராக்குவானாக அபுதா ஐந்து போஜியம் மூன்று எட்டு திருமிதி மூன்று ஒன்பது இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்